அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தலரிது இந்த குரல்ல இறைவனுடைய இலக்கணம் அற அந்தணன் அப்படின்னு பார்த்தோம் அற சொன்னா அறக்கடல் அந்தணன் சொன்ன அந்தத்தால் அணவி அறிந்து கொள்ளப்படுகின்ற இறைவன் என்று பெயர் வேதாந்தத்தின் மூலம் உணரப்படுகின்ற இறைவன் வேதாந்த சாத்திரங்கள் தான் இறைவனுடைய தன்மையை நமக்கு உணர்த்துகின்றன இறைவனை பற்றிய இலக்கணங்களை எல்லாம் சொல்லுகின்ற பிரமாணமாக விளங்குவது வேதாந்த சாஸ்திரங்கள் பிறகு அதை எழுந்திருக்கக்கூடிய நூல்கள் ஆகமங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் இதெல்லாம் அதை சார்ந்து தான் இருக்கிறது ஆகவே உபனிஷத்துக்கள் என்றும் வேதாந்தம் என்றும் சொல்லப்படுகின்ற அந்த நூல்கள்தான் இறைவனை பற்றிய இலக்கணங்களை எல்லாம் நமக்கு உபதேசிக்கின்றன எனவே ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளை பற்றிய இலக்கணங்களை கொண்டும் அதை அறிவதற்குரிய கருவியை கொண்டும் தான் அந்த பொருளை நிர்ணயம் செய்வோம் பெயர் லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்திகி ஒரு பொருள் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்கு அதை பற்றி இலக்கணங்களையும் அதை அறிந்து கொள்வதற்கான கருவியையும் சொன்னால்தான் அந்த பொருளின் இருப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே அந்தணன் என்ற சொல்லுக்கு பொருள் அந்தத்தால் அணவப்படுகின்ற அணவி அறிந்து கொள்ளப்படுகின்ற வேதாந்த சாஸ்திரத்தை ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் அதனுடைய மைய கருத்தாக விளங்குகின்ற இறைவன் என்பதுதான் அந்தண்கிற சொல்லுக்கு இந்த இடத்துல பொருள் மற்ற இடத்துல என்ன பொருள் சொல்கிறாருங்கிறது அங்கே நான் சொல்கிறேன் சுருக்கமாக சொன்னால் நீத்தார் பெருமையில அந்தனர் என்போர் அறவோர் என்று சொல்லுவது துறவியை குறிக்கிறது பிறகு அந்தனர் நூல் அப்படின்னு மற்றொரு இடத்துல சொல்லுகிறார் திருவள்ளுவர் செங்கோன்மை அதிகாரத்தில் பொருட்பாளில் சொல்கிறார் அங்கே அந்தணன்னு சொன்னால் வேதங்களையெல்லாம் ஓதுகின்றவன் அந்தத்தை அணவுகின்றவன் ஆராய்ச்சி செய்கின்றவன் அப்படின்லாம் அங்கே பொருள் இருக்கு இந்த தமிழ்நாட்டில் சில பேர் இதெல்லாம் வேண்டுமென்றே வெறுத்து பேசுகிறவங்களாம் இருக்காங்க அதிலெலாம் நான் தலையிடலை இருந்தாலும் இந்த உண்மையை நாம் மறைக்கக்கூடாது அந்தண்கிற சொல்லுக்கு குரு என்றும் பொருள் இருக்குது அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் அப்படிங்கிறார் அந்தன்மைனா இரக்கம் அப்படிங்கிற பொருளும் இருக்கிறது ஆகவே அந்தணன் என்கின்ற சொல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கூறுவதாக நாம் கருதிடக்கூடாது அது இருக்கிறது அவர்களுக்கும் அந்த பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்க அந்தனர் அப்படின்னு திருஞான சம்பந்த சுவாமி பாடுறார் ஆக தில்லை அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு பாடுறார் ஆக அந்த சொற்பொருளை நாம் சரியாக புரிந்து வேண்டும் நன்றாக மரபு நெறிப்படி முறையாக இறைவனிடத்தில் பேரன்போடு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் உபத்தல் காய்தல் இல்லாமல் ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்குத்தான் இந்த சொற்களுக்கான பொருள் தெளிவாக விளங்கும் என்பதை இங்கே தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் பதிவு செய்யவும் விரும்புகிறேன் ஆகவே அற ஆழி அந்தணன் இறைவன் அறம் என்ற சொல்லுக்கு புண்ணியம் தர்மம் நல்வினை அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது அறம் செய்ய விரும்புங்கிறது ஆத்திச்சூடி அறம்ங்கிறது பாரத பண்பாட்டினுடைய உயிர் நாடி இந்த நாடே அறத்தை சார்ந்து தான் இருக்குது நம்ம நாட்டினுடைய அசோக சக்கரம் அந்த சிங்கங்கள்லாம் போட்டிருக்கு அசோக சக்கரம் இருக்கிறது அது தர்ம சக்கரம் தர்மத்தை காப்பவனை தர்மம் காக்கும் தர்மத்தை அழிப்பவனை தர்மம் கொன்றுவிடும் இதெல்லாம் பொய் கிடையாது ஏன்னா தர்மம் பொறுமையாகத்தான் வேலை செய்யும் திருக்குறளில் பல இடங்களில் நம்ம பார்க்கலாம் தர்மம் வந்து நம்மளை காப்பாற்றுங்கிறத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் அதே சமயம் தர்மத்தை கடைப்பிடிக்கலைன்னா அந்த தர்மம் நம்மை காலம் தாழ்த்தி சிலப்பதிகாரத்தில் சொல்கிற மாதிரி அரசியல் புழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும்னர் இந்த சொல்ல கவனித்து பார்க்கணும் அரசியலில் இருக்கிறவர்கள் தர்மத்தை சரியாக கடைப்பிடிக்கலைன்னா தர்மம் கொன்றுவிடும் என்பது தான் இளங்குவடிகளுடைய உபதேசம் இதை இந்த காலத்திலே மறந்து விட்டார்கள் நம்மை ஆளுகின்ற சிலர் அது வருத்தத்திற்குரியது ஆக விருப்பு வெறுப்பற்ற சீரிய வாழ்க்கைக்குத்தான் அறம்னு பேர் மேலும் நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இறைவன் அருள் புரியட்டும் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தலரிது எல்லோருக்கும் மனமார்ந்த நல்